பாடம் முன்னூற்றி மூன்று நட்சத்திர கணக்கு பார்த்து சொல்பவர் கோடு போட்டு குறி சொல்பவர் பொடி கற்களாலும் தொழில் கோதுமையாலும் அதுபோன்றவற்றாலும் அடித்து குறி சொல்பவர் செல்வது கூடாது